அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்ப்பாலது அன்றிக்கடும் இவரியான் செல்வம் இவரியான்னு சொன்னா லோபின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம் பொருள் பற்று அளவுக்கு மீறிய பொருள்பற்று உடையவனுடைய இவரியான் செல்வம் செயற்பால செய்யாது செய்ய வேண்டியதை செய்ய மாட்டான் அதாவது தானும் அனுபவிக்க மாட்டான் பிறருக்கும் கொடுக்க மாட்டான் செல்வம் இருக்குமே தவிர செல்வத்தை தானும் அனுபவிப்பதில்லை பிறருக்கும் வழங்குவதில்லை தான் அனுபவிச்சாலாவது அந்த செல்வத்துக்கு ஒரு பயன் இருக்கும் அனுபவிச்சா தீந்து போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் பிறருக்கு கொடுக்கறதுக்கும் மனசு வராது தனக்கே அனுபவிக்க மாட்டேங்கிறவன் எப்படி பிறருக்கு கொடுப்பான் ஆகா அது செயற்பால செய்யாது செய்ய வேண்டியது ஏற்கனவே செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழின்னு சொன்னார் அரண் வலியுறுத்தல பாயிரத்தில் நாலாவது அதிகார் போர்ந்து நன்கு சிந்தித்து பார்த்தால் அறமே செய்யத்தக்கதுன்னார் இங்கே என்னன்னா செய்ய வேண்டியது என்னதுன்னா அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல்னர் நிலையாமை அதிகாரத்துல அதாவது செல்வம் நிலையில்லாதது நிலையில்லாத செல்வத்தை பெற்றால் நிலையான அறங்களை உடனே செய்துவிட வேண்டும் இங்க செயற்பால செய்யாது செய்ய வேண்டியதை செய்யாம தனக்கு செய்து கொள்ள வேண்டிய நன்மையை செய்து கொள்ளணும் உலகத்துக்கும் நன்மையை செய்யணும் அப்படி இல்லாம இவரியான் செல்வம் இதனுடைய கருத்து என்னன்னா அரசனுக்கு இந்த பொருட்பற்று இருக்கக்கூடாது அப்படிங்குறதான் உயர்பாலது அன்றி கடும் உயர்பாலது அன்றினா யாருக்கும் பயன்படாமல் வீணாகப் போகும் செல்வத்துக்கு நிறைய சொல்லுவார்கள் செல்வம் வந்து தர்மம் நெருப்பு அரசன் திருடர்கள் நாலு பேர் அவங்களுக்கு உறவினர்களான் செல்வத்துக்கு தர்மத்துக்கு செய்யலன்னா எல்லாருக்கும் மேலானவர் இந்த மூணு பேரும் எப்படியாவது இதை அபகரிச்சிருவாங்களாம் ஆஹ் தர்மம் அக்னி அரசன் நிறப்ப தஸ்கராக நாலு பேர் தாயாதிகளாம் அண்ணன் தம்பி தர்மத்துக்கு செல்வத்தை கொடுத்துட்டோம்னா மற்ற மூணு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களாம் அதாவது வருத்தப்பட மாட்டாங்களாம் ஆனால் தர்மத்துக்கு கொடுக்கலேன்னு சொன்னால் ஒன்று நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போகும் இல்லாட்டி அரசன் அதை எடுத்துகிட்டு போயிடுவான் ரைடு பண்ணி இல்லாட்டி திருடர்கள் திருடின்னு போயிடுவாங்க ஆ உயர்பால யாதொரு பயனும் இல்லாமல் வீணாகப் போகுங்கிறது எனவே அரசன் அல்லது தலைவன் செல்வத்தை லோபபுத்தியோடு வைத்து கொள்ளக்கூடாது பாதுகாக்கணும் ஆனால் அதே சமயம் வழங்க வேண்டும் வழங்க வேண்டிய நேரத்தில் வழங்கிவிட வேண்டும் தனக்கு பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறி புலனின்பத்திலையும் போகக்கூடாது அடிப்படை தேவைகள் ஓரளவு சௌகரியங்களை வைத்து கொள்ளலாம் அளவுக்கு மீறின சௌகரியங்களும் பிரச்சனை தானே ஆஹ் இவரியான் செல்வம் செயற்பால செய்யாது உயர்ப்பாலது அன்றி கெடும் செய்ய வேண்டியது என்னதுன்னா அறம் பொருள் இன்பம் செல்வத்தை கொண்டு புண்ணியம் பண்ணணும் செல்வத்தை கொண்டு தனக்கு பாதுகாப்பு சூழ்நிலைகளை உருவாக்கிக்க வேண்டும் உற்றார் உறவினர் இன்பம்னா குடும்ப வாழ்க்கை மனைவி குழந்தைகள் அந்த இன்பம் ஆஹ் செல்வமானது அறத்தை செய்ய வேண்டும் பொருளை வளர்க்க வேண்டும் இன்ப அனுபவிக்க வேண்டும் லோப புத்தி உடையவனால் இந்த மூன்றையும் அடைய முடியாது செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் பொருளையோ பதவியையோ இருக பொருளோ பதவியோ வளர்ச்சி பெறாமல் அழிந்தே போய்விடும் பொருளை செலவு செய்து பொருளை வளர்க்க வேண்டும் பொருளை காப்பதற்கு செலவு செய்ய வேண்டும் பின்னர் பொருள் வருவாயை பெருக்குவதற்கு செலவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பொருள் வளரும் அதேபோல்தான் பதவியும் பதவியை பலருக்கும் கொடுத்து உதவ வேண்டும் அப்பொழுதுதான் பதவியிலிருந்து மேன்மேலும் வளர்ச்சி பெற முடியும் அங்கனமன்றி பொருளையும் பதவியையும் இருகப்பிடித்து கொண்டு சுயநலத்துக்கே பயன்படுத்தினால் நீடித்து நிற்காமல் செல்வமும் அழியும் பதவியும் போய்விடும் என்று இங்கே உபதேசித்திருக்கிறார் மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் காந்தாரி துரியோதனுக்கு பின்வருமாறு புத்தி சொல்லுகிறாள் ந லோபாது அர்த்த சம்பத்தி நராணாமிக திருஷ்யத்தை ததலம் தாத்த லோபேன பிரசாமிய பரத ரிஷப லோப அதாவது பொருள் பற்றினால செல்வத்தை அடைந்து வாழ்ந்த மனிதனை உலகில் காண முடியாது ந லோபாது அர்த்த சம்பத்திஹி அதாவது லோபமுடையவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறவனுக்கு பொருள் வளராது ஆகையினால என்ன பண்ணணும் நீ லோபுத்தியை விட்டுவிட்டு மனசாந்தியோடு இரு அவங்களுக்கு வழங்குங்கிற அர்த்தத்தில் சொல்ற அவர்களுக்கும் நாட்டை பகிர்ந்து கொடு பதவிகளை பகிர்ந்து கொடு என்ற பொருளிலே சொல்லுகிறாள் காந்தாரி இனி பதவரை பார்க்கலாம் செயற்பால செல்வத்தால் செய்ய வேண்டியவற்றை செய்யாது செய்யாமல் இருக்கின்ற இவரியான் பொருள் பற்றுடையவனுடைய செல்வம் செல்வமானது உயர்ப்பாலதன்றி ஒருவருக்கும் பயன்படாமல் கெடும் வீணாகிவிடும் செல்வத்தால் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருக்கின்ற பொருட்பற்றுடையவனுடைய செல்வமானது ஒருவருக்கும் பயன்படாமல் வீணாகிவிடும் செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்ப்பாலது அன்றி கெடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேகம்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 வாழ்க வள்ளுவம் வளர மனிதநேயம்